வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் பதினான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தேயிலை கப்பல் மேரிலாந்தில் எரிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜார்ஜ் ஈஸ்ட்மென் என்பவர் அமெரிக்காவில் தான் கண்டுபிடித்த புகைப்பட சுருளுக்காக காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரவுன் தே கார்டன் சீன் என்ற முதலாவது அசையும் படத்தை லூயி லே பிரின்ஸ் என்பவர் தயாரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் எஸ் எஸ் என்ற பயணிகள் கப்பல் நெடுந்தீவுக்கு பயணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் விஸ்கொன்சின் மாநிலத்தின் மில்வாக்கி நகரில் வைத்து சுடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரிட்டனில் இடம்பெற்ற நிலக்கரி சுரங்க விபத்தில் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புகழ்பெற்ற சிறுவர் நூலான பூ வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பல் பிரிட்டிஷ் கடற்படையினரின் ராயல் வோக் என்ற போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது இந்த விபத்தில் எட்நூறு மாலுமிகள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு போலந்து நாட்டில் நாசிகளின் சோபி போர் வதை முகாமில் இருந்தூறு கைதிகள் கிளர்ச்சியை மேற்கொண்டதில் பதினோரு நாசிகள் கொல்லப்பட்டனர் முன்னூறுக்கும் அதிகமான கைதிகள் சிறையை உடைத்து தப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் முதலாவது நாடாளுமன்றம் கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய தலித் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தனது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆதரவாளர்களுடன் புத்த மதத்திற்கு மதம் மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கியூபாவுக்கு மேல் பறந்த அமெரிக்க யூ விமானம் சோவியத் அணு ஆயுதங்களை படம் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லியோனிட் பிரெஸ்னவ் சோவியத் ஒன்றியத்தின் அதிபராகவும் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிகிதா குருசேவ் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மனித உரிமை போராளி மார்டின் லூதர் கிங் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விண்வெளியில் இருந்தான முதலாவது நேரடி தொலைக்காட்சி அஞ்சல் அப்பல்லோ ஏழு விண்கலத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிம் ஹைன்ஸ் என்ற அமெரிக்க விளையாட்டு வீரர் நூறு மீட்டர் தூரத்தை 10 வினாடிகளுக்குள் கடந்த முதலாவது வீரர் என்ற பெருமையை பெற்றார் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து வினாடிகளில் நூறு மீட்டர் தூரத்தை கடந்து ஜிம் ஹைன்ஸ் சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தாய்லாந்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் மக்களாட்சிக்காக போராட்டத்தில் ஈடுபட்டதில் எழுபத்தி பேர் கொல்லப்பட்டு எட்நூத்தி பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஹோஸ்னி முபாரக் அவர்கள் எகிப்து நாட்டின் அதிபராக பதவியேற்றார் எகிப்து அதிபர் அன்வர் சதாத் கொல்லப்பட்ட பிறகு துணை அதிபரான ஹோஸ்னி முபாரக் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு கிரனடா நாட்டின் பிரதமர் மௌரிஸ் பிஷப் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டெக்சாஸில் என்ற பதினெட்டு மாத குழந்தை கிணறு ஒன்றில் வீழ்ந்தது எட்டு மணி மீட்கப்பட்டது இந்த மீட்பு போராட்டம் தொலைக்காட்சியில் நேரடியாக காண்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத் இஸ்ரேல் பிரதமர் எட்ஷாக் ராபின் மற்றும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிமான் பெரிஸ் ஆகியோர் பாலஸ்தீன அமைதி முயற்சிக்காக கூட்டாக அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றனர் பதினேழாம் ஆண்டு சோமாலியாவில் தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு மக்கள் வெடிகுண்டு விபத்தில் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆர்காடு ராமசாமி முதலியார் இந்திய வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ஏ லட்சுமண இந்திய மருத்துவர் கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு டுவை டி ஐஸ்னோவர் அமெரிக்காவின் முப்பத்தி நான்காவது தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்பர்ட் தம்பையா இலங்கை நீதிபதி வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோஜர் மோர் ஆங்கிலேய நடிகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மனோன்மணி சண்முகதாஸ் ஈழத்தின் கல்வியாளர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திலகரத்ன இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையர் கோன் ஈழத்து சிறுகதை முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ஹரன் தமிழக இலங்கை பத்திரிகையாளர் பேச்சாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சில்லையூர் செல்வராசன் ஈழத்து எழுத்தாளர் கவிஞர் நாடக திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுந்தர தமிழ் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிபி முத்தம்மா இந்திய பெண் சாதனையாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கம்பலை தாசன் தமிழக இலங்கை நாடக கலைஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மோகன் தாரியா இந்திய அரசியல்வாதி சமூக செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காவலூர் ராஜதுரை எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் ஏமன் நாட்டில் இரண்டாம் புரட்சி நாள் இன்று பெலருஸ் நாட்டில் அன்னையர் தினம் போலந்து நாட்டில் ஆசிரியர் தினம் உலக தர நிர்ணய தினம் மற்றும் உடல் உறுப்புகள் தானம் மற்றும் சிகிச்சை நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே